அக்கணம் பதினெட்டா அது மாயஜி ஏதாச்சும் ஜம் கோமான கௌடபாதாச்சாரியார் அபிப்பிராயத்துக்கு நம்ம என்ன பதில் வச்சுருக்கோங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுவதாக நம்ம புரிஞ்சுக்கணும் துவைத்திட்ட நம்ம வாதம் பண்றது நம்முடைய நோக்கம் கிடையாது நமக்கு மோட்சம் அடையணும் மோட்சத்துக்கான ஜானம் வேணும் நாம தெளிவா அடைஞ்சாகும் ஞானத்துக்கு பிரமாணமாக வேதாந்தம் தான் இருக்கு வேதாந்தத்துல பேத வாக்கியம் அபேத வாக்கியம் பேதாபேத வாக்கியங்கள் மூணு வாக்கியமும் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த மூன்று வாக்கியங்களும் உஷ்டிருஷ்டிதால இருக்கு ஆனா பரமார்த்தமாக அத்வைதம்தான் இருக்கிறது அத்வைத்தம் பரமார்த்தோஹி ஆக ஆசிரமமாக த்ரிதாக மக்களுடைய தரத்துக்கு தகுந்தது போல அதிகாரிகளுடைய பேதத்துக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனா எல்லாரும் இதுக்கு வந்துதான் ஆகணும் ஆக ஒருத்தன் வந்து துவைத்தியா இருக்கலாம் விசிஷ்டா துவைத்தியா இருக்கலாம் அத்வைதத்தை புரிஞ்சாத்தான் மோக்ஷைய அபிப்பிராயம் கீதையிலையும் பாக்கிறோம் கிருஷ்ணன் சொல்ற நீ வந்து நிர்குண நிர்குண பக்தினால்தான் ஈஸ்வரனை அடைய முடியும் மோக் அடைய முடியும் நிர்குண பக்தி பண்ண முடியலேன்னா விஸ்வரூபக்தி பண்ணு விஸ்வரூப பக்தி பண்ண முடியலன்னா ஏக்கரூபக்தி பண்ணு ஏக்கரூபக்தி பண்ண முடியலன்னா சகாமுஷானி செகண்ட் ஸ்டெப் நிஷ்காம தர்மானுஷ்டானி அப்புறம் ஏகரூப தியானம் மானசம் கர்ம அப்புறம் அநேக ரூப தியானம் அது மானச கர்மத்திலேயே மேல அப்புறம் வேதாந்தித்தாசனம் நிர்புண பக்தி படிப்படியாக இப்படித்தான் கீதையிலையும் பகவான் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஆகவே இதேதான் இங்கே நாம் புரிஞ்சுக்கணும் அத்வைத்தம் பரமார்த்தோஹி துவைத்தம் தத்வேத உச்சதே அது துவைத்தம் வந்து காரியம் அத்வைத்தான் நமக்கு வந்து அத்வைத்தம் பாரமார்த்திக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் அவர்களுக்கு இந்த பேதமே கிடையாது இந்த துவைத்திலேயே பல அவஸ்தைகளே தவிர துவைத்திலேயே வந்து பிரகாஷா துவைத்த லயகா ஒரு நாளும் காலத்திரேபி அத்வை மூன்று காலத்திலையும் அத்வைதம் கிடையவே கிடையாது காலத்திரையே துவைத்தமே வர்த்தக ஆனால் இது வந்து ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூன்றுக்கும் விரோதம் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு தகுந்த ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை வைத்துக் கொண்டு சித்தாந்தம் பண்ணுகிறார்கள் அப்ப நம்ம ரெண்டு ஸ்ருதி யுக்தி அனுபவ விரோதம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னா எந்த ஸ்ருதி எந்த யுக்தி எந்த அனுபவம் நமக்கு விடுதலை கொடுக்கிறதோ அந்த ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை நம்ம உபயோகப்படுத்திக்க வேண்டியது அவ்வளவு தைத்த யுக்தி தைத்த அனுபவ வாக்கியம் தைத்த சாஸ்திரிகள்லாம் சொல்லக்கூடியது அதுல நமக்கு சம்சார நிபுர்த்தி மோட்சத்தை நம்ம ஃபீல் பண்றோம்னா ஓகே நம்ம ஒண்ணும் சொல்ல போறதில்லை புத்திக்கு சரியா இருக்கா பாரு இப்போ வந்து கடையில் இருக்கிற கடையில் நிறைய சாமானிருக்கு என்ன பேஸ்ட்லேயே இருபத்தஞ்சி வகை இருக்குது ப்ரெஷ்ஷில் நிறைய இருக்குது அது வளர்ந்து என்ன சாஃப்ட் ப்ரஷ்ஷு ஹார்ட் ப்ரெஷ்ஷு என்ன இல்லாமல் இருக்குது எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி தான் இதுவும் உண்டு விசேஷமயம் என்னென்னா டாக்டர்க்கிட்டே நமக்கு எது டாக்டர் எனக்கு நல்லது இதுதான் உனக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னார்னு வச்சோங்க அது ஏற்றுக்கவா தயாராக இருக்கணும் டாக்டர் இது வந்து இந்த நீங்கள் பிரி இத விஷயம் கருவி பிரமாத்தான் அறிய அரியறவனிடத்தில் என்னெல்லாம் குறைகள் இருக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணார் வேதாந்த அவருக்கு அவுட் இல்லையா பவர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சு அவருக்கு ஏதாவது பவர்ஸ்லாம் பண்ணி வந்தா பரவாயில்ல அந்த கண்டுபிடிக்கிறதுக்கா இவர் ஜீவனம் இவர் மோட்சம் அடைய வேண்டாம் ஒருத்தருடைய வந்தா ஓகே அந்த விபூதி வரணும்னு ஒன்னு சட்டம் கிடையாது பெரும்பாலும் தோஷம் இருக்கு பிரமாணம் வந்து இருக்கு பிரமாணத்துல கிளீனா இருக்கு பிரால தெரிஞ்சிக்கிறமேயம் பிரமாணத்தினால தெரிஞ்சு கொள்ற பிரமேயமும் சரியா இருக்குமே சரியா பார்த்தா பிரமாணம் பிரமேயத்தை சரியா தான் காட்டும் அறிபவன் அறிவதற்குரிய கருவியை பயன்படுத்தி அறியப்படும் பொருளை அறிய வேண்டும் அறிபவனிடத்திலே உள்ளத்திலே ஆயிரத்தி குறைபாடுகள் இருக்கின்றன அதனால தான் இப்படி சட்டத்தை நல்லா இன்டர்பிரதோ அந்த என்ன பண்றான் கட்சி காரணம் எந்தாடுறோம் அவரை வச்சுக்கிறான் மாதிரிதான் எல்லாத்தான் பகவானோட சிருஷ்டியே இதுக்கிடையில நாம நிம்மதியம் இந்த விஷயத்தை நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப பார்க்கிறோம் எவ்வளவு பார்த்தாலும் இதனுடைய ஆழம் போயிட்டு இந்த அத்வைத விஷயம் இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமா இல்லை அவருடைய பூர்வ பட்சங்களும் அதற்கான பதில்களும் ரொம்ப அற்புதமாக நம்முடைய மனசில் மனநத்தை உண்டு பண்ணி நன்றாகவே தெளிவான அறிவை கொடுக்கிறது என்று என்பதில் சந்தேகமே இந்த கெளடபாத கார்கையை படிக்கிற விதமாக படித்தா அத்வைத ஞானம் தெளிவாக வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு உதாரணம் சொன்னேன் அதில் சங்கராச்சாரியருடைய இந்த பாஷ்ய வாக்கியமே அண்மையம் பண்ணுறது கடினமாக அது என்னெல்லாமோ பார்த்தோம் எத்தனையோ புஸ்தகத்தை பார்த்தேன் இது முடிஞ்சவொடனே கிளாஸ் முடிஞ்சவொடனே அதுதான் வேலையா இருந்து அதுல நான் சில இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து நான் சொன்ன கருத்தை திரும்ப சொல்றேன் அதுல சொன்ன மாற்றங்கள் இருக்கிறது அதாவது அவர் சொன்ன நான் என்ன பண்ணேன்னா அவர் எக்ஸாம்பிள் சரியா புரியல திருஷ்டா தார்ஷ்டாந்தம் சரியா இருக்கு தாஷ்டாந்தத்தை நல்லா விளக்கியிருக்காரு திருஷ்டாந்தம் வந்து சில சப்தங்கள் எல்லாம் விட்டுவிட்ட மாதிரி தெரியுது அந்த பதங்கள்ல அது அண்மையை எப்படி பண்ண முடியல வேற டீக்காக்காரர்களும் எதை பார்த்தாலும் அதில் ஒரு கிளாரிட்டி வரலை ஆனால் விஷயம் புரிஞ்சுது நான் உட்காந்து அண்மையை பண்ணிட்டேன் இன்னொரு புக்கில் அண்மையை நம்பர் போட்டேன் இந்த அந்த புக்கை மாற்றி போயிட்டேன் அதனால நீங்கள் அது பாஷ்யம் வச்சுருந்தேன் அது அப்புறம் நான் சொல்கிறேன் இங்கே கிளாஸில் நான் பாஷ்யமே எடுக்கிறது இல்லை அதனால் நான் இப்போ அதை அதாவது ஒரு நல்ல கம்பீரமான யானை கம்பீரமான யானை உத்தமமான பரமோத்தவமான யானை தாய்மான் ஒரு பாட்டு பாடுறார் இல்லையா ஆங்காரம் எனும் முளையை ஏற்றி என்ன அந்த பாட்டில் என்னை ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே இப்படி பாடியிருக்கார் அதில் வந்து அப்படி சொல்கிறார் அந்த ஒரு யானை வந்து என்ன பண்ணுறதுன்னா கட்டி போட்டிருக்கிற இடத்துல இருந்து அந்த கல்லை தன்னோட தன்னை கட்டி போட்டிருக்க கல்லை பேத்து எரிஞ்சு கம்பீரமாக பிழைந்து அப்படி வந்து கம்பீரமாக வெளியில் நிற்கிறதான் தன்னுடைய கட்டுகளிலிருந்து தூக்கி எரிஞ்சுட்டு அது மாதிரி நானும் வந்து கட கட்டப்பட்டிருந்தேன் அத்வைத ஸ்வரூபமான நான் இந்த துவைத சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருந்தேன் குருநாதனுடைய கிருப்பையால இந்த துவைத சம்சாரத்திலிருந்து நான் விடுபட்டு அத்வைத கஜமா மத்த கஜமா நான் இருக்கேன் அப்படி அர்த்தம் என்னுடைய நிலையில நான் இருக்கேன் அத்வைத பிரம்மனாக இருந்த நான் இந்த மாயினால துவைத்த சம்சாரியாக இருந்தேன் இப்ப என்ன ஆச்சுன்னா குருநாதருடைய கிருப்பையால மாயை அவித் வித்யா மாயனுடைய அனுகிரகத்தினால நான் என்ன பண்ணேன் நான் இப்போ சம்சாரத்திலிருந்து பூர்ணமாக விடுபட்டு நான் அத்வைதிரமான மத்த கஜமாக இருக்கேன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் மத்த கஜா சொன்னா ஒரு கம்பீரமா யானையில ஒருத்தான் இருக்கான் ஏன் ஒரு பைத்தியம் வருது அந்த பைத்தியமும் இந்த யானையை பார்க்கறது இவன் மேல இருக்கணும்னு பார்க்கறான் பார்த்த உடனே சொல்றான் இவனுக்கு என்னன்னா இவன் கற்பனையில நானும் நானும் பெரிய யானை மேல இருக்கேன் வா அப்படிங்கிறான் கவனிப்பானா பைத்தியம் சொல்லிட்டேன் ஞானி நல்ல விவேக் அவன் அதுக்கு பிராந்தன் இல்லை அப்ராந்தா யானை மேல இருக்கிறவன் வந்து அந்த கம்பீரமான யானை மேல உட்கார்ந்து இருக்கான் அத்வைத கஜத்து மேல உட்கார்ந்துருக்கான் அப்படியே அர்த்தம் ஆனா எதிர்த்து ஒருத்தன் இருக்கான் கீழே இருக்கிற பைத்தியம் பைத்தியம் அவன் என்ன நினைச்சிருக்க நானும் பெரிய யானையில இருக்கேன் வா வாதிக்கலாம் யானை கிட்ட கொண்டா அப்படின்னு அவன் இருந்து கத்தரான்னு வச்சு இந்த யானை இருக்கிற இந்த விவேக்கு அந்த வார்த்தையை மதிப்பானா மதிப்பானா மதிக்க மாட்டான் அவனை விரோதியா நினைப்பானாட்டான் அவனை மதிக்கவும் விரோதியும் நினைக்க மாட்டான் அப்படிதான் துவைதிகள் என்னன்னா அவன் பாட்டு என்னமோ உளர்றாப்பா அவனை வந்து நான் வந்து மதிக்கவும் இல்லை அவனோட நான் விரோதம் பண்ணவும் இல்லை இதுல எவ்வளவோ அர்த்தங்கள் உள்ள இருக்கு அவனும் ஒரு கற்பனை கற்பனை வந்து நமக்கு உண்மையா பொய்யா அவன் கற்பனைக்கு நமக்கு ஒன்னும் விரோதம் இல்லை அவன் வச்சு துவைத்திக்கு இதில் ஒரு சூக் என்னன்னா நம்ம என்ன சொல்றோம் சத்தியம் நினைக்கிறான் நமக்கு அத்தியாசம் வந்து சத்தியம் கிடையாது நித்யா நமக்கும் அத்தியாசம் இருக்கா இல்லையா விவகாரத்தை புரியாசம் அத்தியாசம் இருக்கா இல்லையா நமக்கு ஞானாத்தியாசம் இல்லாமல் இருக்கலாம் இருக்கு நமக்கு நமக்கும் அத்தியாசம் வியாபாரிக்ஷ்டியில அத்தியாசம் இருக்கு ஆனா அது அத்தியாசம் இருக்கு அவனுக்கு அது அத்தியாசமா சத்தியமா தைத்திக்கு சத்தியம் நமக்கும் ஜெகத் இருக்கு அவனுக்கும் சீவனோ ஜிஸ்வனோ இருக்கு நமக்கு விரோதம் கிடையாது அத்தியாச ரூபமா இருக்கு நானும் ஒத்துக்கிறேன் நீ சத்திய ரூபமா இருக்குற ஆக இருக்குறதுல நம்ம ரெண்டு பேருக்கும் உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு இருக்கு இருக்குங்கிறது ரெண்டு பேருக்கும் விரோதம் கிடையாது சத்தியமா இல்லையாங்கிறதுலாம் நம்ம ரெண்டு பேருக்கு அபிப்பிராயம் அவ்வளவுதான் உனக்கு அது சத்தியம் எனக்கு அது சத்தியம் உனக்கு சத்தியமா இருக்கிறதுனால நான் சொல்றேன் அது சம்சாரம் நீ சொல்ற எனக்கு சத்தியமா இருந்தாலும் அது சம்சாரம் இல்லைங்கிறேன் அது ஓ இஷ்டம் நான் சொல்றேன் அது சத்தியமா இருந்தா எனக்கு அது சம்சாரம் அதனால் எனக்கு சத்தியமா இல்லைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் என் அபிப்பிராயத்துக்கு காரணம் என்னோட சொந்த அபிப்பிராயம் இல்லை என்னுடைய அனுபவமும் சொல்றது எனக்கு யுக்தியும் புரியறது எனக்கு ஸ்ருதி பலம் பலமும் இருக்கு ஸ்ருதி பிரமாணத்தினால யுக்தி பிரமாணத்தினால அனுபவ பிரமாணத்தினால இந்த துவைத்தம் சத்தியம் இல்லைங்கிற எண்ணம் எனக்கு திருடமா இருக்கு உனக்கு இது சத்தியம்ங்கிற எண்ணம் திருடமா இருக்கு ரெண்டு பேருடைய எக்ஸ்பீரியன்ஸில் விரோதம் இல்லை புரியதோ ஒரு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஒன்னா தான் தெரியும் உங்களுக்கு வந்து இது ரெண்டும் என்ன தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் பாட்டிங்க ஒன்று தெரியுறது நமக்கு இதெல்லாம் புரியறதுக்கு பல ஜென்ம ஆகும் புரியும் அப்படினு நினைக்கப்படாது கேட்டுகிட்டே இருக்கும் புரியலையா இப்போ தான் பாடசால வாத்தியார்ட்ட எதோ பேசணும் அவரோட அவருடைய அவர் வேதாந்த சிறோமணி இங்கே பிடிச்சிருக்கிற பாடசால வாத்தியார் ஏதோ சந்தர்ப்பத்தில் இப்போ பேசினேன் அவர் சாஸ்திரன் சொல்வார் அவர் பேர் வந்து ஆர்கே அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரன் அவருக்கு ரொம்ப வரணும்னு ஆசைப்படுறாரு அந்த சந்தர்ப்பம் அமைக்கலை புரியலையா படி பத்து தரம் படி பத்து தரம் படித்து புரியலையா இருபது தரம் படி இருபது தினம் படித்து புரியலையா முப்பது தரம் படி என்ன பண்ணுறதுன்னா புரிகிறவருக்கு இப்படி அவரு தான் படிச்சுட்டே இருந்தால் புரியும் ஒன்றும் இல்லை இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் பார்த்தேன் இந்த பண்ணவே முடியல என்ன இல்லாமல் புத்தகத்தை பிறட்டி பார்த்தேன் ஒருத்தர் இதை பற்றி இல்லை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இதில் இருக்கிறது அவங்க மாற்றி சொல்கிறாங்க அது இது சேரவே மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் பண்ணணும்னு ஸ்புரிச்சது அண்மையின் பண்ணிவிட்டேன் காரணம் என்ன பார்த்துட்டே இருக்கணும் அதை பார்த்துட்டே இருந்தா அங்கே தீர்த்தம் கொடுக்குறவோ தீர்த்தமே கொடுக்குற ஞாபகமே இல்லை இந்த இதுவே இது எப்படிரா அண்மையம் பண்ணுறது எப்படிரா அண்மையம் பண்ணுறது அது நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா பிர பாஸ்கர் வந்து சொன்ன இந்த புத்தகத்தில் இருக்கு அந்த புத்தகம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா எந்த புத்தகத்துலேயும் சரியாக கிடைக்கல கடைசியில் அவன் வேறு கொண்டு கூட நான் அன்பையும் பண்ணிவிட்டேன் தக்ஷினாங்க ஜெய் என்னென்னா அதில் சில வார்த்தை எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டிருக்கு அது சேர்க்கவும் அவர் ஏதோ புரியும் நினச்சின்னு சொல்லிவிடுறார் செங்கராஜனர் அவர் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய மகாவித்வானாக இருமான் போட்டுருக்கு அதை சொல்லிவிட்டார் அவர் அதனால் வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணி அண்மையம் பண்ணி சொல்லி போட்டு வச்சுருக்கேன் அது இன்னொரு புஸ்தகத்தில் இருக்கு அது இங்கே இல்லை இங்கே வந்து ஆரம்பித்தேன் அது இன்னும் மாறி போயிட்டு பண்ணி ஈஸி அது ஒன்றும் கஷ்டமில்லை ஆக அவிரோதம் கிடையாது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கங்களேன் யாராவது வந்து இப்போ நம்ம போய் ரோட்டில் போயிட்டு இருக்கோ ஒரு பைத்தியம் ஏதோ கத்துதுன்னு வச்சுக்கணும் நீங்கள் ஏதாவது கேட்பீங்களா அதை பற்றி அவன் அவனை ரொம்ப நம்ம வந்து ஆனால் நம்ம என்ன நினைப்போம் பாவம் வேப்ப மாட்டோமா ஐயோ பாவம் நினைப்போம் அப்புறம் என்னது அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன அது வந்து நம்ம அவன்கிட்ட போய் சண்டைக்கு போவோமா அவன் எதாவது நம்மகிட்ட பேசினா கூட அவன் பாவம் புத்தி சரியில்லை அதனால நிறைய பேர் உயிரோடு நம்ம நல்லா இருக்கிறாளே அப்படி தான் இருக்குது நிறைய நமக்கு தெரியறதில்லை நமக்கு அது ரொம்ப முத்தினா தான் பரவாயில்லைன்னு ஒத்துக்க தோன்றுறது முத்தாமல் ரெண்டு கட்டானா இருந்தா எல்லாம் சொல்லுங்க காப்பைத்தியம் அரைப்பைத்தியம் முழு பைத்தியம் எல்லாம் இருக்கே அது சரி நம்ம அதை வச்சிருக்கோம் பிரித்து வச்சிருக்கோமே அது ஒரு அரை அப்படிமோ அரை கால் பைத்தியம் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கும் பழக்கத்தில் இருக்கே சங்கராச்சாரியா ஏதோ ஒரு இடத்துல சொல்றார் இது என்னது என்ன பக்தர்களோட இதில் இருக்கேன் உன்மத்த பூத்தம் ஜகத்து பீத்வா மோகமயின் பிரமாத மதிராம் உன்மத்த பூதம் ஜெகத்து இந்த உலகமே வந்து மோகம்ங்கிற கள்ள குடிச்சு மயங்கி போயிருக்கு அது கிட்ட போய் யார் பேசுவார் அப்படின்னு மகாராஜாவா இருந்த ஒருத்தர் சொல்ற வர்த்தகர் நல்ல துவதிகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினா ராகத்வேஷத்தோட பேசினா அவங்கதான் வாதத்துக்கு அடிக்கடி கூப்பிடுறாங்க நம்ம யாரையும் கூப்பிடுறதே இல்லை அவங்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை எப்படியாவது பண்ணி ஆகணும்னு எண்ணம் அதனால் பரஸ்பரம் விருத்தந்தே தேனாயம் ந விருத்ததே அவர்கள் எல்லா காலத்திலும் துவதத்தையே பேசுகிறார்கள் ஆகவே அவர்களோடு நாம் ஸ்ருதி யுக்தி சத்ய சொப்னத்தை சத்தியம்னு சொல்கிறவன்ட்ட போய் சுசுக்தி அவஸ்தையிலே எல்லாம் இருக்குங்கிறது ஒடுங்கிருக்கிறது உண்மைதான் ஆனால் வாஸ்தவமாக கிடையாது ஸ்ருதி சொல்கிறதுனால வெறும் அனுபவ பிரமாணத்தை வச்சு இன்னும் சித்தாந்தத்தில் விட முடியாது ஸ்ருதியோட பலமும் வேண்டியிருக்கு அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம அப்புறம் இன்னொரு கருத்து அப்ப காரண காரியம் சொல்றீங்களே துவைத்தத்தை சொன்னீங்கன்னு சொன்னா சத்தா வந்துடுமே சமசத்தா வந்து இதை கேட்கற வந்து பரிணாமவாதி ஞாபகம் பிரம்ம பரிணாமவாதி இந்த ஸ்லோகத்தில் பூர்வ பட்சி பதினாறாவது ஸ்லோகத்தில் பத்தொன்பது பத்தொன்பதாம் ஸ்லோகத்துல பிரம்ம பரிணாமவாதி பூர்வ பக்ஷியா இருக்கார் அவர் கேட்கிறார் எப்படி இந்த காரண காரியம் வந்தது அப்படி சொல்ற சொல்றோம் மற்ற மதங்களுக்கும் மாயையில மாயை பத்தி விளக்குறதுல துவைத மதத்துக்கும் அத்வைத மதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது ரொம்ப முக்கியமா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் மாயா மா பதம் இருக்கு இந்த மாயா பதம் மதத்துல வேற அர்த்தம் அத்வை இந்த மாயா வந்து ஒரு அனிர்வச்சன அனிர்வச்சனீய வஸ்து இந்த மாயைக்கு நாம சொல்ற அர்த்தம் என்னன்னா அது உள் பொருளும் அல்ல இல்பொருளும் அல்ல அது சத்துன்னு சொல்ல முடியாது சோப்போ சனங்குபாத் நோ மகாச்சனூப்ப அவநீ பரவேசிய காரியுமே மாய யசூயத்தை அதாவது இது அவ்வக்த நாமி பரமேஸ்வருடைய சக்தி இந்த வார்த்தையை சொல்றபோது இந்த மாயை வந்து சத்திய வஸ்து பிரம்மன் சத்தியம் மாயை சத்தியம் மாயா காரியம் சத்தியம் சம்சாரஹா சத்தியகா சம்சார நிவர்த்தி பிரயத்னஹா சத்தியா மோக்ஷா சத்தியா அதுல இருக்கிற யுக்தி விரோதம் சக்தி ஆகிய மாயையும் உண்மை மாயா சக்தியின் வெளிப்பாடாகிய மாயாசக்தியின் துணை கொண்டு இறைவன் உலகத்தை படைக்கிறார் இந்த உலகமும் உண்மை இந்த உலக வாழ்க்கையில் நமது துன்பங்களும் உண்மை இறைவனை அறியாமல் இருப்பதுதான் அறியாமை தான் உயிர் என்றும் தன்னுடைய இறைவன் இருக்கிறார் என்று அறியாமல் இருப்பதுதான் அறியாமை அவர்களுடைய லட்சணம் பிரம்மன் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதா சொல்லுவோம் ஆக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா உயிர் நாம் ஒரு உயிர் என்றும் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறார் என்றும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அறியாமை அந்த உயிர தன்னை உயிராகவும் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறார் என்பதை அறியாததினால் தான் நமக்கு துன்பம் வந்திருக்கிறது எனவே என்ன பண்ணணும்னா நாம் உயிராகிய நாம் உயிருக்கு உயிராகிய இறைவனை போற்றி வழிபட வேண்டும் உலக வாழ்க்கையிலே இறைவனை தவிர வேறு எந்த பொருளையும் நாடக்கூடாது ஆ இறைவனையே சார்ந்திருந்தோமானால் இறைவன் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான் அவன் நமக்கு வீடு பேரும் தருவான் இவ்வுலக வாழ்க்கை இன்பங்களையும் கொடுப்பான் அவன் பொருள் தருவான் அவன் இன்பம் தருவான் அவன் அவன் புண்ணியத்தை தருவான் கடைசியில சக்தி நிபாதம் பண்ணி மோட்சத்தையும் கொடுப்பான் ரொம்ப சௌரியமா இருக்கு அதனால இது வந்து என்ன சொல்றோம் ஸ்ருதிக்கும் யுக்திக்கும் விரோதம் நம்முடைய அபிப்பிராயம் எதுக்கு இதை சொல்றேன் இவ்வளவு கதை போயிட்டு இருக்குன்னா அவர்களுக்கு இறைவன் உண்மை மாயா சக்தி உண்மை மாயா சக்தியின் படைப்புகள் உண்மை அந்த படைப்பிலே நாம் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்கள் உண்மை அந்த இன்பத் துன்பங்களுக்கு காரணம் இறைவனை பற்றியும் நம்மை பற்றியும் அறியாத தன்மை அதுவும் உண்மை அந்த அறியாமையிலிருந்து விடுபடுவதற்காக செய்கின்ற முயற்சிகளும் உண்மை இறைவனை வழிபடுவதும் உண்மை இறைவன் அறிவு புரிவதும் உண்மை இறைவனோடு இரண்டர கலப்பதும் உண்மை ஆனாலும் நாம் இறைவன் அல்ல புரிஞ்செடுத்தோம் நம்ம என்ன சொல்றோம்னா இதெல்லாம் உண்மை மாதிரி உண்மை மாதிரி இது சத்திய ஆபாசா தூ சத்தியம் அவங்க சத்தியாபாசம் தான் என்ன இது போலி உண்மை உண்மையான உண்மை இல்லை அப்படிங்கிற அதனால நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மை சத்தியம் ஜகத்து மித்யா நான் இதெல்லாம் யோசிக்கிறது எனக்கு சொன்னதெல்லாம் புரிக்கும் போல் அதில் நான் புரிஞ்சுகின்ற விஷயம் இதெல்லாம் என்னன்னா அதனால்தான் சங்கராச்சாரியார உங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சன பௌத்தா அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றதுக்கு காரணம் என்ன பண்ணியிருக்காங்க வேத பிரமாணத்தை வச்சுட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க புத்தமாக தான் ஜெகத் மித்யாங்கிறத சொல்லிடுச்சு ஜத்யான் சொன்னது பிரம்ம சத்யம் ஜத் சத்தியம் சொன்னுன்னது வந்து பிரம்ம அசத்தியம் ஜெகத் மித்யான் சொல்லிட்டு படிச்சு பார்த்தா விஷயம் புரிவிச்சாரியார் கருத்தை கேட்டிருக்கார் கேட்காமல் அவங்க காலத்துல பிரசித்தமா ஒரு குரூப் இருந்துட்டே இருந்துருக்கு நம்ம அதை மறுக்க முடியாது ஹிஸ்டாரிக்கலாம் சொல்லுகிறார்கள் இவர்களும் வைத்திகளுக்கும் அந்த எண்ணம் இருக்கு இவர் வந்து ஏதாவது வேத வேதத்துக்குள்ள வேதத்தை வச்சு ஒழிஞ்சிட்டு இருக்கிற பௌத்தன் அர்த்தம் வேத பிரமாணத்தோட பேசுற பௌத்தன் அப்படின்னு அர்த்தம் அந்த பௌத்தர்கள் வேத பிரமாணத்தை ஒத்துக்காத பௌத்தர்கள் இவர் என்ன பண்றாங்க தூண்டினார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாதுனால வேதத்துக்கு ஒரு ஒரு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது அது மறுக்க முடியாத உண்மை யாரும் அது சந்தேகப்பட வேண்டிய அவசியமே அதை ஆனஸ்டா அக்செப்ட் பண்ணிக்கிறான் புத்த வந்து இவ்வளவு பாப்புலர் ஆகலன்னா வைதிகர்கள் வேதத்தை இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செய்திருப்பார்களா என்பது சந்தேகம் எதுவுமே ஒரு பிரச்சனை வந்தா தானே வந்து கோயில்ல எல்லாரையும் அர்ச்சகர்களா போடணும்னா இவங்க எல்லாம் ஒழுங்காடுறாங்க உண்மைதானே எல்லாரையும் அர்ச்சகர்களா போடணும்பா கோயில் இது என்ன இவன் தான் பூஜை பண்ணணும் என்ன ஒரு விதி அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஒழுங்காரான் அட்லீஸ்ட் இது வராமில்லை இவன் ஒழுங்கார பிரயோஜனம் கிடைக்கிறது எல்லாரும் சரியாயிட்டு இருக்காங்க நீங்க சரியா இல்லைன்னா தான் அப்படி எல்லாம் ஆகும் நீ ஒழுங்கா இருந்தா உன்னையே யாரும் இடைஞ்சல் பண்ற நீ ஒழுங்கா இல்லாம இன்னொருத்திலையும் ரூல் படம் நினைச்சா நடக்குமா சொசைட்டி அக்சப்ட் பண்ணுமா அதே மாதிரிதான் இந்த பௌத்தர் என்ன பார்த்தா எப்படி தெரியுது படிச்சதுல இருந்து புரிஞ்சின்றதுல இருந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு சொல்றேன் பிரம்ம ஜி பிரம்ம எங்கிருந்து எடுக்கப்பட்டது வேத பிரமாணத்தை வச்சுண்டு ஒத்துக்கிறார்கள்த்தியம் அப்போ என்னாச்சுன்னா நீங்கள் எல்லா ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த கௌடபாத காரிகை ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாம் புத்திசத்தையும் கௌடபாத காரிகையும் தான் கம்பேர் பண்ணி புஸ்தகம் எழுதுகிறாங்க நாகார்ஜுனனுடைய கொள்கைகள் இதெல்லாம் சொல்லி கம்பேர் பண்ணி எழுதுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக படிக்கிறவங்க ஒரு காலத்தில் இதை பார்க்க போவீர்கள் பார்ப்பீர்கள் அதுக்கு நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன் புரியதா உங்களுக்கு ஒரு பக்கம் நாஸ்திக மதம் ஜெகத் சத்தியம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லின்னு இருக்கு ஜெகத் சத்தியம் ஜெகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் அப்புறம் இன்னொரு குரூப் என்னது ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் அப்புறம் இன்னொரு குரூப் என்ன ஜெகத் மிச்சியா பிரம்ம அசத்தியம் பௌத்த மதம் அத்வைத சித்தாந்தம் பிரம்மை ஜ பெருள்த்தியம் முக்காலத்திலும் உண்மை மெய்பொருள் மட்டுமே போல காட்டுறது பரிணாமவாதி என்ன சொல்றாங்க அவர்கள் பிரம்மத்துக்கு காரணம் இல்லைங்கிறத ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம் எப்படிப்பட்ட காரணம்னா பரிணாம காரணம் மாயையோடு சேர்ந்திருக்கிற அந்த பிரம்ம்தான் ஜகத்துக்கு காரணம் தன்னிடம் உள்ள மாயா சக்தியின் துணை கொண்டு நம்ம மாயக்கு என்ன அர்த்தம் சொல்றோம்னா அது உள் பொருளும் அல்ல இல்பொருளும் அல்ல சன்னா பிக்கோ மாயை சத்துமல்ல அசத்தும் அல்ல சதசத்தும் அல்ல சத்துன்னா என்ன அர்த்தம் மூணு காலத்துல இருக்கணும் அது சத்து இல்லை விசாரம் பண்ணா இல்லாமல் போய்டுறது ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி காரியங்கள்லாம் தெரிகிறது சத்துமல்ல அசத்துமல்ல சதசத்து ஒரே நேரத்தில் ரெண்டும் இருக்க முடியாது சதசத்தும் அல்ல பிரம்மனுக்கு வேறையான்னு கேட்டா வேறேன்னு சொல்ல முடிய முடியல வேறேன்னு சொன்னா என்னாகும்னு கேட்டால் தைத்தம் வந்துடும் ஒன்னுன்னு சொன்னா எதுக்கு ரெண்டு சொற்கள் பிரம்மம் மாயின்னு பிரம்மனே சொல்லிட்டு போயிடலாமே இப்ப ஒன்னு சொல்ல முடியல ஆக வேறேன்னு சொல்ல முடியல ஒன்னு சொல்ல முடியல இருக்கு முடியல சொல்ல முடியல பிரம்மத்தோட ஒண்ணு முடியல பிரம்மத்துக்கு வேறேன்னு சொல்ல முடியல இந்த மாய்க்கு அவயவம் கேட்டா லயமா இருக்கிற போது பீஜாவஸ்தையில் இருக்கிற போது அனங்கம் மாதிரி இருக்கு ஆமா அப்புறம் வந்து வக்தம் சொன்னா அங்கம் ஆயிடுது ஆஹா சாங்கா பனங்காத்மிக்கானோ அது அங்கம் உடையதா அங்கம் இல்லையான்னு சொல்ல முடியல ஒரு நிலையில அங்கம் இல்லாம இருக்கு ஒரு நிலையில அங்கத்தோட இருக்கு ஜாக்கிரதாவில் எல்லாம் இப்ப நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நிலையில ஒண்ணும் இல்லாம இருக்கு அங்கத்தோட இருக்கு அங்கம் இல்லாத அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருது பீஜாவஸ்திலேயும் இருக்கு வக்தாவஸ்தையிலே இருக்கு அவ்வக்தாவஸ்தையிலேயும் இருக்கு வக்தாவஸ்தையிலேயும் இருக்கு ஆகா அது வியக்தமா அவக்தமான கேட்டா என்ன சொல்றதுன்னா சாங்கா பெனுங்கா பிபயாத்மிகானோ ஒரே நேரத்துல ரெண்டுமா இருக்கு இருள ஒளியும் ஒரே நேரத்துல இருக்க முடியாத உண்டு ஞாபகப்படுத்துறேன் இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய ஒரு ஒருத்தரை பத்தி நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி ராமகிருஷ்ணன் நீ பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையா தெரியும் சிகப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா சிகப்பா தெரியும் கருப்பு போட்டு பார்த்தா கருப்பா தெரியும் சொல்றாரு அது மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு தெரியாத ஏன் இப்படின்னா நான் ஒரே பர்சனை ஒரு ஒருத்தர் சொல்றார் நல்லவர்னு சொல்றார் இன்னொருத்தர் அவர் கெட்டவர்னு சொல்றார் இன்னொருத்தர் சொல்றார் ரெண்டும் கலந்துருக்குன்னு சொல்றார் இன்னொருத்தர் சொல்றாரு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிறார் இவரை பற்றி அவர்கிட்ட கேட்டால் நான் அப்படித்தான் இருக்கு யாராவது ஒருத்தரை பற்றியா ஒருத்தரை தெளிவாக சொல்ல முடியுமா நம்மளால் உலகத்தில் இப்படித்தான் அப்படின்னு வரையற சொல்லுங்க ஏதோ சில மேலெழுத்து வரைய சில விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் நாம எந்த ஜட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்க முடியுமா சென் பர்சன் கரெக்ட் உங்கள் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு யார்தான் சொல்ல முடியுமா முடிய முடியாது முடியாது அதுதான் அது பிரபஞ்சத்தோட அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் அதாவது இது வந்து தெளிவா விளக்கிக்க இது ஒரு புரியாத புதிர்னு சொல்றது பழக்கம் புரியாத புதிர் எப்படின்னு கேட்டா இவ வந்து தங்கத்தை நகையா பாக்குற உதாரணம் சொன்னேன் இந்த கயிற பாம்பா பாக்குற உதாரணத்தை எடுத்துப்போம் கயிற பாம்பா பாக்குற உதாரணத்துல ஏன் இப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டோமான ஒரு பக்கம் வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லை ரெண்டும் கெட்டானா அது ஒரு காரணம் சரி அதுக்கு காரணம் இருந்துட்டு போகிறது நீயே அந்த கரியை பாம்பாக பார்க்குறேன் அப்படின்னா ஒரு இடத்துல கயிறையும் பார்த்துருக்கேன் பாம்பையும் பார்த்துருக்கேன் மைண்டு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுன்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால தான் கயிறு கயிறு இருக்கிற இடத்துல பாம்பாக தெரியுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே இந்த கோயிலுக்கு இப்படி போகிற வழியில் ஒரு டியூப் எடுத்து இந்த இதில் மட்டையில் போய் சொல்லி வளைச்சி வச்சிருப்பான் நீங்கள் ரெண்டு கண்டா நேரத்துக்கு போய் பாருங்க ஆ அது பெரிய பாம்பை படுத்துருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தாச்சே பாருங்கள் நான் பார்த்தேன் பகல்ல வெளிச்சத்தில் பார்த்தேன் இது ராத்திரி பார்த்தா இப்படி தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டே போனேன் அவை ஏதோ பைப்புக்கு போடுறதுக்காக வேண்டிய அதை எடுத்து அங்க சொல்லி வச்சிருக்கான் அப்ப ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுன்னு கேட்டால் நீங்க பதிலே சொல்ல முடியாது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது மைண்டு அது கண்டுபிடிக்க முடியுமா காரணம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலும் விட கண்டுபிடிக்க அப்போ என்னென்னா இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது காரணம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் பார்வோ அந்த அம்சத்துக்கு பேர் தான் மாயா இது உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு மாயையோட அனுகிரகம் கிடைக்கட்டும் மாயையோட அனுகிரகம் இருந்தால் அதுக்கு ராமேஸ்வர வசரோட ஒரு உதாரணம் இருக்கு அந்த தம் தாம் வெளிச்சத்தை காமிச்சா அது நமக்கு தெரியும் வெளிச்சத்தை அது வெளியில காமிச்சிருக்க போது தெரியாது லைட்டை இப்படி காமிச்சிருக்க வெளிச்சத்தை திருப்பணம் அந்த மாயாசக்தி என்ன பண்ணும் நான் தான் மாயை அப்படின்னு காமிக்கணும் அப்பதான் நமக்கு தெரியும் அது மாதிரி இந்த கன்ஃபியூஷன் இருக்கே கயிறை பாம்பா பாக்குறதுக்கு காரணம் ஒரு பக்கம் கயிறை பார்த்தது இன்னொரு பக்கம் பாம்பை பார்த்தது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறேன்னா ஏன் குழப்பிக்கிறேன்னா அதுதான் புரியலன்னா அந்த புரியலங்கிற பாரு அதுக்கு பேர் தான் மாணி அதே மாதிரி இந்த ஜகத்து இவ்வளவு பெரிய சிருஷ்டி துவைத்த சிருஷ்டி இருக்க இந்த துவைத்த சிருஷ்டி வந்து இது என்னன்னா உண்மையிலே பிரம்மன் தான் இருக்கு பிரம்மன் தான் இருக்கு இத வந்து நீ ஜகத்தை பாக்குறது வந்து நீ அது தெரியாததுனால குழப்பிக்கிற பிரம்மனை தெரியாததுனால இதை குழப்பிக்கிறேன் ஏன் குழப்பிக்கிறேன்னு சொல்ல முடியாது மாய புரியல இதுக்கு மேல விளக்கம் கிடையாது இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை மாயக்கு லட்சணம் அகடித மாயா அகடிதா பட்டியசி மாயா உண்மையிலே அங்கே இல்லை மாயா அயமிதம் அகிலம் புத்வா பிரம்மபதம் ஆச்சாரிய கர்வம் ஒரு நாளும் உனக்கு பணம் இருக்கு ஜனங்கள் இருக்காங்க இளமை இருக்குன்னு கர்வம் அடையாதே மா குரு தன ஜன எவ்வன கர்வம் புரிஞ்சுகிட்டு நீ வந்து இதுல அபிமானம் வைக்கிறத விட்டுவிட்டு நம்ம எல்லாரும் எதை பத்தி பேசணும் இந்த மாயைக்குள்ள இருக்கிற அனித்தியமான விஷயங்களை பத்தி தான் விழுந்து விழுந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும் போன்ல பரிமாறுதும் இருக்கும் மாயக்குள்ள இருக்கிற அனித்திய சமாச்சாரங்கள் அனித்திய சமாச்சாரங்கள் ஆனா வந்து மாயா தீத்தமான நித்திய சுத்த புத்த மக்கள் பரிபூர்ண அகண்ட சச்சிதானந்த பரபிரம்மனை பத்தி யார் நினைக்கிறார் சரி இப்ப இந்த ஸ்லோகத்தில் இப்ப பார்க்கிறோம் மாயா பித்தியத்தே இது மாயா இதுல இருந்து பரிணமிக்கல பிரம்மனுக்கு காரணம் கிடையாது அது எல்லாரும் ஒத்துட்டாங்க பிரம்மன் வந்து பிரம்ம காரண ரஹிதம் ஒத்துக்கிறாங்க பிரம்மன் எதுல இருந்து ஜம் இல்லை அதா ஜம் ஆனா பிரம்மன்ல இருந்து நிறைய ஜம் எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு அஜசப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் அகாரணி புரியுது சர்வ காரணம் பிரம்ம சர்வ காரணம் சர்வ பரிணாமி காரணம் பிரம்ம அந்த பிரம்மன் அந்த பிரம்மனுக்கு காரணம் இல்லை அகாரணம் பிரம்ம காரண ரகிதம் பிரம்ம கோயில் சுடுகாடு கொல் பொ தோல் நல்லாடை தாய்மிலி தந்தை மில் அப்படி பாடியிருக்கார் மாணிக்க வாசகர் பகவானுக்கு கிடையாது அம்மா அப்பா கிடையாது அவர் தான் ஆதி பகவான் அவருக்கு ஆதி அவருக்கு பகவான் கிடையாது அப்புறம் கிடைச்சியில் அவருக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு போகணும் அவருக்கு ஆதி யாருன்னு கேட்போம் அப்புறம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஏதோ ஒரு ஆதியே பகவான ஒத்து பேசாம இருக்க அப்ப இந்த பிரம்ம பரிணாமம் இத சொல்லும் மாயையாத்திய மாயையா பித்தியா பித்திய ஜடமான மாயா சபிக்கார மாயையா பித்தியத்தை மாய் பிரம்மன் இரவலை வாங்கிண்டு இந்த சக்தியை வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்றது அந்நா கதஞ்சன அஜம் நவதி இல்லை என்றால் அது அஜம் என்கிற லட்சணத்தை இழந்துவிடும் நம்முடைய அஜம் என்ன இதுல இருந்து எதுவும் தோன்றல பிரம்மன்ல இருந்து எதுவும் தோன்றவில்லைங்கிறது நம்ம சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம் அஜாதிவாதா அத்வைத்தவாதா கதஞ்சன அந்யா இதுதான் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோக அஜாதிவாதத்தை சித்தாந்தம் பண்ண ஆரம்பிக்கிறார் நல்லாவே நிஜமாகவே என்று சொன்னால் தத்துவத்தோ பித்தியமானே மர்த்தியதாம் அமிர்தம் ரஜேத் அமிர்தம் மர்த்தியதாம் ரஜேத் படிக்கணும் நான் எதுக்குமே பொழிப்புற சொல்றது இல்லை நான் வந்து தனியா சொல்ல சொல்லிருக்கேன் சொல்லி எழுத சொல்றேன் அப்புறம் உங்களுக்கு பொழிப்பரச சொல்றேன் அதுல இருக்கிற பொழிப்பரசா ரொம்ப பழைய காலத்து பாஷையில் இருந்து நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன் அவகாசம் இல்லாதனால பண்ணலை அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றேன் தத்துவத்தோ பித்தியமானே வாஸ்தவமாகவே அது வந்து பரிணமிக்கிறதுன்னு சொன்ன அமிர்தம் மர்த்தியதாம் பிரஜே மரணமற்ற பிரம்மன் மரணத்தை அடைந்த மரணமற்ற பிரம்மனுக்கு மரணத்தை உண்டு பண்ணியதாக ஆகும் பிரம்மன் அஜகாங்கிற அமிர்தான் சொல்றேன் அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஈஸ்வரன் அர்த்தத்தில் ஒத்துக்கிறாங்க நம்ம நம்ம சித்தாந்தத்தை ஜாபம் வச்சுக்கணும் பிரம்மன் வேற ஈஸ்வரன் வேற என்ன பண்றோம் சுத்த யம் சமஷ்டி காரண அபிமானி சமஷ்டி சமஷ்டி சூக் அபிமானி யாரு கர்ப்பா சமஷ்டி ஸ்தூலீர மறக்க விடாது எஷ்டில வந்து வேதாந்தான் பண்ணி என்ன பண்ணிருவோம் கடைசியில் விஸ்வனாவது தைதசனாவது பிராஜ்யனாவது எல்லாம் இரண்டகர்பனாவது ஈஸ்வரனாவது எல்லாம் பிரம்மம் அப்படி சொல்லி படிச்சிருக்கோம் நாம அப்படியே தத்துவோதத்திலிருந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் நாம ஆகையினால அந்த அடிப்படையில் சிந்திச்சு பாருங்க அமிர்தம் அமிர்தம் மர்த்தியதாம் பிரஜே அப்படி படிக்கணும் அமிர்தம் மர்த்தியதாம் பிரஜே அமிர்தமான பிரம்மன் மர்த்தியத்தை அடையும் மரணத்தை அடியும் அடையும் எப்படி அடையும் அதுக்கு விளக்கம் அடுத்த பாட்டுல வருது அடுத்த ஸ்லோகத்துல வரும் சொல்ற சங்கராச்சாரியர் சீததாம் அக்னி எங்கேயாவது பழபடியும் குளிர்ச்சியானா என்ன ஆகும் அமதம் வந்து மர்ச்சுதான் தச்ச அனிஷ்டம் அஜம் ஆத்மே நான் நம்ம வந்து என்ன மாறுற மாதிரி ஒரு தோற்றம் உண்மையில மாறும் தங்கம் நகையாக மாறின மாதிரி தோற்றம் உண்மையில் நகையாக ஆகவில்லை நம்முடைய கற்பனையினால் அதற்கு பெயர்கள் வடிவம் வந்ததால் நாம் ஒரு பெயர் கொடுத்து விட்டோம் உண்மையில் கிடையாது நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு சொல்றதுக்கு தோன்றுகிறது அடுத்த அஜாத்தியமோ மத்தியம் கேஷியாதின கேச்சித் எல்லாரும் கடவுளை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் சொல்றாங்க விஷயம் வந்து வரமாட்டேங்கிறது விஷயத்துல வந்து என்னெல்லாமோ குறைச்சல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற யாவது நிறைய அவர்கள் தெளிவாக எல்லா வாக்கியங்களையும் பார்த்தார்களான்னு தெரியலேங்கிற இதுலேருந்து ஒன்று தெரியுது சாஸ்திரம் முழுக்க பார்த்து தான் பேசணும் தெரியல யாவதூக்காக கேச்சித் உபனிஷத் வியாக்கியதார பிரம்மவாதின இந்த பரம்பொருளை பற்றிய விஷயத்தை பேசுகின்ற சிலர் என்ன நினைக்கிறார்கள் அஜாதசியேவ பாவஸ்ய ஜாதி மிச்சந்தி அஜாக பிரம்மன் தோன்றியதாக நினைக்கிறார்கள் அஜாதோ ஹமிர்தோ பாவகா மர்த்தியது அமிர்தம் மரணம் அடைந்ததாக அப்படின்னா ஒன்னு அழியாம இன்னொன்னு வராது இப்ப பிரம்மம் உலகமா பரிணமிக்கிறதுன்னு வச்சுங்களேன் பிரம்மம் பரிணமிக்குங்கிற போது பூர்ணமா பரிணமிக்கிறதா அறகுறையா பரிணமிக்கிறதா அந்த பரிணமிக்கிற மாதிரின்னு தெரியாது யோசிச்சு இதுல சொன்னோம்னா என்ன இருக்கு இப்போ வந்து திரிபாத சாமிர்தந்தி ஒரு மந்திரம் இருக்கு மூன்று பாதங்கள் மேலே இருக்கின்றன நான்காவது பகுதி வந்திருக்கு கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில் அகுனை ஜகத் விபூதி யோகத்தில் கடைசி ஸ்லோகம் சொல்றாரு எல்லா உலகத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற இதனுடைய யதார்த்தம் நமக்கு நிறைய புரிய வேண்டி இருக்கு சங்கராச்சாரியார் சொல்றது கருத்து என்னன்னு கேட்டா நீ வந்து பிரம்மன் வந்து லோகமா பரிணமிச்சதுன்னு சொன்னியான பிரம்மன் தன்னை அழித்துக்கொண்டு லோகமா பரிணமிச்சுதா இல்ல தன்னை அழிச்சுக்காவே பரிணமிச்சுதா சொல்லுபது விதை வந்து மரம் ஆகணும்னு சொன்னா விதை அழிந்துதான் மரம் வரணும் விதை வந்து மரமா பரிணமிக்கிறது அப்படின்னா விதை அழிஞ்சுதானே மரமா வரணும் அப்படி கடவுள் தன்னை அழித்துக் உலகமாக ஆகினாரா இல்ல தன்னை அழிச்சிக்காமலேயே உலகமா ஆனாரா பதில் சொல்ல அழிச்சுக்காக உலகமா ஆனாருனா எப்படி ஆனார் நமக்கு பதில் இருக்கு மாய யார் ஒரே வார்த்தையை வச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப மாயையார்னு சொல்லணும் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அப்புறம் பரிணமிச்சாருன்னா இப்ப ஒண்ணும் மாறுறாரு அர்த்தம் ஆகும் சொல்ல மாறுகிறார் என்பது எப்படி பால் தயிராக நமக்கு வந்து என்ன வாதம் தங்கம் நகையாக மாற போது அழியாமலேயே மாறுற மாதிரி ஒரு தோற்றம் பால் தயிரா மாறுற போது பால் இல்லை தயிர பாலாக முடியாது முடியவே முடியாது இதுதான் யுக்தின்னு பேர் முழுக்க முழுக்க இது புத்திக்கு வேலை நம்ம படிக்கிறது எல்லாமே ஸ்ருத்தியை வச்சு அதனாலதான் ஆரம்பிக்கிற போதே சொன்னேன் தர்க்கத்தினால நிரூபிக்கிறோம் ஆரம்பே சொல்லிட்டேன்யர் தான் சொல்ற தர்க்கத்தினால் இதை நிரூபிக்கிறோம் அத்வைத ஸ்தாபனம் பண்ண போறோம் அத்வைதம் அப்புறம் அத்வைத சப்தத்துக்கு பிரபஞ்சோபசமத்துக்கெல்லாம் இது விளக்கமாக அமைந்து கொண்டிருக்கிறது இப்ப இன்னும் சொல்றேன் இப்போ ஒரு விஷயத்துல தர்ம நாசமா இல்லை ஸ்வரூப நாசமானு ஒரு ஒரு மனிதனை பார்க்கறோம் ஒரு காலத்தில் ரொம்ப கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய ஒரு காலத்தில் இருக்கு ஒரு மனிதனுக்கு அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து அவன் என்ன பண்றான் கொஞ்சம் ஏதோ விவேகம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்ல பழக்கத்துக்கு அவன் மாறுறான் அப்ப முன்னால இருந்தது அதர்மாச்சரணம் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வந்திருக்கான் தர்மாச்சரணம் அதுவும் ஒரே நாள்ல வரலட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாறி பகவான் சொன்ன மாதிரி கீதையில அபிச்சேத் சுராச்சார பஜதே மாமன்ய சாதுரேவசமந்தவியா சமயத் மோசமான அயோக்கிய சிக்காமணியா இருந்தாலும் சரி நம்ம பண்றதெல்லாம் தப்புன்னு நினைச்சு எவன் மனம் தெருந்தி இறைவரிடத்துல பேர் அன்பு செலுத்துறானோ விரைவில் மாறி அமைகிறான் குரர் கிருஷ்ணன் இது நான் உதாரணத்துக்காக ஒரு மனிதன் தன் தான் அழியல தன்னுடைய குணங்களை மாற்றம் குணங்களை மாற்றிக் கொள்கிறார் ஒரு காலத்தில் நான் நாஸ்திகனாக இருந்தேன் ஒரு காலத்தில் நான் அதார்மிகனாக இருந்தேன் பிறகு எனக்கு விவேகம் வந்தது சத்குரு சங்கத்தினால் நான் இப்பொழுது விவேகி ஆகியிருக்கிறேன் நான் இப்பொழுது தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு மனிதன் வந்து செத்து போய் விட்டான் சொல்றான் அந்த மனிதன் செத்து போய்விட்டார் பிரம்ம அப்படி ஆச்சா பிரம்மம் வந்து ஏதாவது சொல்றியே தர்ம பரிணாமமா இல்ல ஸ்வரூப பரிணாம சொல்லுவா தர்ம பரிணாமம் நீ சொல்ல முடியாது நிர்குணத்வா ஸ்வரூப பரிணாமம் சொல்ல முடியாது நிறவயத்வா ஆக நீ தர்ம பரி பரிணாமும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது தர்ம பரிணாமம் சொன்னா பிரம்மனுக்கு குணம் வந்துடும் அது மாத்திரமல்ல உங்க மதத்துல நித்திய அனந்த கல்யாண குணகணையா ரொம்ப பேசிட்டு இருக்கேன் அப்படித்தான் சொல்லணும் இப்போ நமக்கு பரஸ்பரம் விருத்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மனசுக்குள்ளேதிகை ஒண்ணு நிக்கிறதுக்குள்ளே ஏன் கொஞ்சம் ஓட்டு போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு நம்ம மனசே சொல்றோம் நமக்கு வந்து மனநத்துக்காக இதை பிடிக்கிறோம் அப்ப நமக்கு இதுல கேள்வி இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நம்ம மனசுக்கு வந்து நிஷ்ட வராது அதுவும் சரியா இருக்கும் போல இருக்கே அப்படின்னா இதுவும் சரியா இருக்கிற மாதிரி வீட்டுலாம் உண்டு அம்மா பேசுற போது மைனாயிடும் என்ன ஆயிடும் போது நீ சொல்றதெல்லாம் எனக்கு நியாயமா தெரியுது எங்க அம்மா பேசுற போது அம்மா சொல்றதெல்லாம் எனக்கு நியாயமா தெரியுது நான் என்ன பண்றது உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் மாட்டின்னு ஒழிகிறேன் அப்படி சொல்லலாம் இல்லையா வரு அதே மாதிரி நமக்கும் போல இருக்குற ஒண்ணு எங்கேயாவது இரு துவைதத்துக்கு அடிமையாகாதே துவைதத்தில் இருக்குதத்துக்கு அத்வைத மத்த கஜமாய் எப்படி பாரு எப்படி ரோலை ஹேண்டில் பண்ணணும் பாரு இப்படி இருந்தோமானா நமக்கு இந்த சம்சாரம் ஒன்னும் ஒட்டாது உலகம் என்ன பண்ணாலும் இதுலதான் சொல்ல முடியும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அதுதான் இந்த அத்வைதானுடைய பலம் வேலை பண்ணிட்டு இருக்கணும் அப்ப தர்ம சொல்ல முடியாதவன் தர்ம பரிணாமம் சொன்னாலும் மாட்டிப்பாங்க நிர்குணத்வாத்து அது மாத்திரம் இல்ல குணம்னே சொன்னா கூட அவருக்கு எப்பவுமே நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி சித்தாந்தம் அப்படி துவைத மதத்தினுடைய கருத்து என்னன்னா கடவுள் வந்து தீயவர் அல்ல நன்று அதுக்கும் பாட்டு இருக்கு இன்னொரு பாட்டு நான் கூடலால வாயிலாய் இதுக்கு என்ன சொல்றது நன்றுடையானை தீயதிலான பாட்டு இது விசிஷ்டா துவைத பாட்டு ஆனா குற்றம் நீ குணங்கள் நீங்கிற பாட்டு என்ன தெரியுமோ அத்வைத பாட்டு தேவாரம் தெரிஞ்சாத்தான் இதெல்லாம் புரியும் பாட்டு கோபுரம் மீனாட்சி கோயில நாலு நாலு வேதங்கள் நான்கு வேதங்களுக்கு இடையில சோமசுந்தர கடவுள் இருக்க அந்த அர்த்தத்துல இது பண்ணிருஷேத்திரம் மதுரை கதையெல்லாம் பேசுறது என்னோட நோக்கம் இல்லை நன்றுடையான் தீயதிலுக்கு அவருக்கு வந்து இது என்ன தர்ம பரிணா பரிமாணம்னா அழகு பரிணாமம் சொன்னா மாற்றம் பரிணாமம் மாடிபிகேஷன் பரிணாமம் சொன்னா என்ன அளவு என்ன பரிணாமம் ஒரு அடியா ரெண்டு அடியா கேக்குறோம் இல்லையா அதான் பரிணாமம் அப்ப இந்த ரெண்டு பரிணாமத்தையும் நீ சொல்ல முடியாது அப்படி சொன்னா என்ன ஆகும்னா ஒண்ணு வந்து இப்போ ஒருத்தன் இருக்கிற குணம் மாறிடுத்துனா பரவாயில்ல இப்ப ஒருத்தன் செத்து போயிட்டான்னு ஆளே போயிட்டான் ஆளே அவுட்டு ஆள் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவன் அவன் சாம்பலாகவும் இருக்கிறான் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது செத்தாலே பொணமாக இருக்கிறான்னு சொல்லுவோமோ பொணம் இருக்கிறது அவர் இப்பொழுது உயிரோடு இருந்தார் இப்பொழுது குணமாக பரிணமித்து விட்டார் பிறகு மறுபடியும் குழந்தையாக பரிணமிப்பார் அப்படியே சொல்லுவோம் சொல்ல முடியாது பரிணமிக்கிறதுங்கிறது கிடையாது அந்த விஷயத்தில் ஆஹ் ஒருத்தர் அது வந்து என்னன்னா நான் இருக்கிற போது நாஸ்திகனா இருந்தேன் ஆஸ்திகனா மாறி இருக்கேன் ஆனா செத்து போன பிறகு இந்த சரீரமே நானே வார்த்தைக்கு சொல்றேன் நான் அழிந்து விட்டேன் இந்த சரீரம் அழிஞ்சி போச்சு அதனால இப்ப அந்த நம்ம கேட்கிறோம் இது ஸ்வரூப நாசமாகி பிரம்மனாச்சா ஜெகத்தாச்சா ஸ்வரூப நாசமாகாம பிரம்மனாச்சா ஸ்வரூப நாசமாகாம பிரம்மனாச்சு சொன்னா நீ பிரைத கட்சி அது மாத்திரம் நீ பிரம்மனே சாகடிச்ச பாபி கேட்போம் அப்படி சொன்னா என்ன பண்ண முடியும் இப்படி ஆடுறது கத்துல இதுதான் ரியல் ஆற்றல் அப்ப வந்து இப்படி கேட்போம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமே அதுதான் சொல்றாரு மரத்தியா கேஷ் கதம் மர்த்தியை அடைய முடியும் இந்த நாள் இது அழிவை அடையாது ஆகவே ஜகத்தாக பரிணமிக்க முடியும் இதுதான் அஜாதிவாதத்தினுடைய உச்சகட்டம் சொல்றோம் இல்லையா அஜாதிவாதத்தினுடைய உச்சகட்டம் ஆனா அதே ஞாபகம் அவர் துவைதத்தை மறுக்கலை ஆசிரமா திருஷ்டர் உபாசனோபதி அது என்ன மறுக்கவா செஞ்சா நீ துவைதம் பரமார்த்த சத்தியம் சொன்னேன் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேங்கிறார் அப்படிதான் இருக்கு இந்த போர்ஷன்ல பார்த்தா அப்படித்தான் சிந்திக்கணும் அப்படிதான் நானும் சொல்லணும் அப்படி சொன்னதான் எனக்கு சுவாரஸ்யமா இருக்கு உங்களுக்கு அப்படியே தெரியல இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிரிச்சுப்போம் அது வேற விஷயம் கிளாஸ்ல வந்து தெளிவா கிளியர் கட்டா சிலதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் நீ பண்ணக்கூடாது அப்படி தாம் கச்சமேஷி அப்படி சொல்றார் இனி அடுத்த ஸ்லோகத்துலதான் இதை இன்னும் நல்லாவே சொல்றார் நபவத்ய்தியம் நமர்த்தம் அமிர்தம் தசா பிரகிருத் ஆகையினால சொல்லுவோம்யா என்னன்னா அப்படியே திருடமா கொண்டு வர இந்த லாஜிக்கலா சாஸ்திரியமா லாஜிக்கலா பல கோணங்கள்ல சிந்திச்சு தெள்ள தெளிவா சொல்லுகிறார் இதெல்லாம் படிக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் இதெல்லாம் தபஸ் பண்ணி இருந்தா தான் வரும் அத்வைதம் புரியது அவ்வளவு சுலபம் இல்லை நல்ல தபஸ் பண்ணிருந்தால் வழிய அத்வைதம் விளங்க நமக்கு இந்த துவைத ஆனந்தமே போரும் அது பரிணமிச்சுதான் பரிணமிச்சது எப்படி ஒன்று போட்டுக்கோ அப்ப நம்ம வந்து புத்தியை நீங்க வந்து மறுக்க முடியாது ஏன்னா புத்தேகே ஞானபக்ஷ பாதித்வா அப்படின்னு ஒன்று புத்தி வந்து சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா அரிச்சு கொண்டுடுவது புத்தி அறிக்க ஆரம்பிச்சுடுத்து அப்புறம் அது அது விடவே விடாது அதனால இதெல்லாம் படிச்சுதான் புரிஞ்சாகணும் தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம்மேத்யாப்தேகா மூர்த்தஜே நமஹ ஈஸ்வரோ குருனேத்யாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நமஹனே எனதுள்ளே நின்று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 ஆதிகுதா புவனேஸ்வரி தேவிக்கீ சமீக்கீ